வணக்கம் ஆகஸ்ட் ஏழு இரண்டு ஆயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஐ சி சி தரவரிசையில் புதிதாக இணைந்துள்ள அணி நெதர்லாந்து இரண்டு சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பதிவிடு பதிவிடுபவர்களுக்கு பத்தாண்டுகள் சிறை தண்டனை வழங்கியுள்ள நாடு சவுதி அரேபியா மூன்று பிரதான் கிராம சதக் யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் கிராமப்புற சாலைகள் மற்றும் கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பணிகளை மேற்கொள்ள கடன் வழங்கும் வங்கி உலக வங்கி நான்கு பொது இடங்களில் பர்தா போன்ற முகத்தை மறைக்கும் ஆடைகளுக்கு தடை விதித்துள்ள நாடு டென்மார்க் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று கடுமையான கருக்கலைப்பு சட்டத்தை ரத்து செய்ய முடிவு செய்துள்ள நாடு எது இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காலமான ஆலம்பி என்பவர் எந்த துறையை சார்ந்தவர் மூன்று யாருடைய வாழ்க்கை வரலாறு குல்மக்கா என்ற பெயரில் திரைப்படமாகிறது நான்கு ஒரு லட்சம் பசுக்களை கொள்வதற்கு திட்டமிட்டுள்ள நாடு எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி